வணக்கம் நட்டினையின் நித்தம் உருமுத்துவா அவர்கள் எழுதியுள்ள எல்லையில்லாமையை உணறுதல் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் தன்னலமற்ற கவர்ச்சிகரமான கருணை மற்றும் பிறரிடம் அன்பு கொண்டு வாழ்பவரே வெற்றிகரமாக வாழ்பவர் இந்த பிரிவில் மீண்டும் வெற்றி என்பது எதை தருகிறது மற்றும் எதை உள்ளடக்கியது என்பதை காட்டப்போகிறேன் அதாவது எல்லை இல்லாமையை உணர்வதன் மூலம் ஒருவர் எதை சாதித்தார் எந்த விதமான பலத்தை வளர்த்து கொண்டார் எந்த மாதிரியான உறவுகளை பேணினார் என்பது முக்கியமில்லை எவர் ஒருவர் இந்த எல்லை இல்லாமையை உணரவில்லையோ அவர்களின் எண்ணங்கள் பெரும்பாலும் மேலோட்டமாகவே இருக்கும் ஆகவே உண்மையான வெற்றி பற்றி விவாதிக்கும் இந்த எல்லை இல்லாமை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உண்டு உங்கள் வேலை பற்றி பேசும்போது கூட நீங்கள் அதில் உண்மையாகவே வெற்றி கண்டிருந்த போதும் கூட நீங்களே சில சமயங்களில் இந்த எல்லை இல்லாமையை உணராமல் இருந்திருக்க முடியாது அப்படி உணரவில்லை எனில் நீங்கள் கண்ட வெற்றி மேலோட்டமானதுதான் உங்களின் தனிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்கள் வெற்றியாக கொண்டாடலாம் ஆனால் எல்லை இல்லாமையை உணராதவரை உங்கள் வெற்றி ஆழமானதுமல்ல நிரந்தரமானதுமல்ல எல்லை இல்லாமையை உணர்வது சுலபமல்ல அது அவ்வப்போது கன நேரத்தில் தோன்றி மறையும் அதிசயம் நீங்கள் முயற்சி செய்து அதை அடைய இயலாது ஆழ்ந்து செய்யும் நேரங்களில் எதிர்பாராமல் சில வினாடிகளில் உங்களை உணரச் செய்து மறையும் மாயம் உங்களின் முயற்சியின் காரணமும் காரியமும் இங்கு முக்கியமாகிறது இங்கு சற்று விளக்கம் அவசியம் நான் எல்லை இல்லாமை என்று சொல்லும்போது போது அது கிட்டத்தட்ட கடவுள் என்ற வார்த்தைக்கு மிக அருகில் செல்கிறது இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் இருந்துதான் நாம் வருகிறோம் செல்கிறோம் இந்த உலகில் பௌதீக ரீதியில் தோன்றி தங்கள் கடமைகளை முடிக்கின்றனர் அதே சமயம் எல்லையில்லா உலகில் ஆன்மாவாக இருக்கின்றனர் ஆக நம் வாழ்க்கையில் துக்கங்களையும் பெருமையையும் உணர்வது இயற்கையை இந்த எல்லைகள் உள்ள உலகில் நாம் எல்லையற்று வாழ்வதும் எல்லைகள் அற்ற சாதனைகளை படைப்பதும் முடியாத செயல்கள் இது போன்றதொரு நிலையில் மனிதர்கள் எதை இலக்காக கொள்வது இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கும் விஷயங்களிலிருந்து சற்று விலகி வேறொரு கருத்தை முன்வைக்கிறேன் எல்லை இல்லாமைக்கு ஒப்பான மற்றொரு சொல் அழிவற்ற தன்மை இதன் பொருள் நமக்கு மரணமே கிடையாது காலங்காலமாக மனித இனம் மரணத்தை வென்று அழிவற்ற தன்மை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் இது மனிதனின் ஆதாரமான ஆசை ஆர்வம் இவைதான் பிரம்மாண்டமான கட்டிடங்களாகவும் அரிய நினைவு சின்னங்களாகவும் வியக்கத்தக்க புலமை பெற்ற சாதனைகளாகவும் உருவெடுத்தன இந்த அழிவற்ற தன்மை பௌதீக வாழ்க்கையின் காலம் இடம் இவைகளின் சிறைகளிலிருந்து விடுபட்டு தொலைதூரம் நோக்கி தாவும் ஆசை எல்லையில்லாமையை உணர முடியாதவர்கள் இந்த அழிவற்ற தன்மையை அடைய முயற்சிப்பது உண்டு இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் பலம் வியாபாரம் என்பது மனிதனின் அழிவற்ற தன்மையை அடையும் ஆசையின் வெளிப்பாடு அவர்கள் தங்கள் நிறுவனம் அழிவற்று நிற்கும் என்று நம்புவார்கள் இவர்கள் அந்த நிறுவனத்தின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு அதன் தொடர்ச்சியாக கருதுவர் மனித இனம் பல சமயங்களில் இதுபோல் லாமையை அழிவற்ற தன்மையாக்கி மனித இனத்தை நிரந்தரமாக்க விளைகின்றனர் ஆனால் உண்மையான வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் எல்லை இல்லாமையை உணர்வது அவசியம் அது மனித இனத்திற்கு அப்பாற்பட்டது அதாவது அது மனிதனின் புலனுக்கும் அறிவுக்கும் சுலபமாக எட்டாதது அதனால்தான் எல்லை இல்லாமை வேறு எதனாலும் சரி கட்ட முடியாதது நான் அந்த எல்லை இல்லாமையை உணரும் வெற்றியை என்னால் கையில் பிடிக்க முடியும் இதுவரை வெற்றி சார்ந்த பல விஷயங்களைப் பற்றி பேசினோம் என்னை பொறுத்தவரை உண்மை வெற்றி என்பது வெற்றி எல்லையற்ற முன்னேற்றம் வெற்றி எல்லையற்ற திருத்தம் வெற்றி எல்லையற்ற உற்சாகம் வெற்றி எல்லையற்ற தைரியம் வெற்றி எல்லையற்ற முயற்சி வெற்றி அதன் வெற்றியின் மதிப்பு எல்லையற்றது நான் வெற்றியை இப்படித்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்